நச்சினை இனைய வானொலியில் இன்று முதல் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப நமது அறிவிப்பாளர்கள் அணிவகுத்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களில் ஒருவராக ஆர்ஜே ஸ்ரீதர் அவர்கள் மங்களூரில் இருந்து தனது பணியை இன்று முதல் தூங்குகிறார் ஆர்ஜே ஸ்ரீதர் அவர்கள் உங்களுடன் உரையாட தன்னை பற்றிய ஒரு அறிமுகத்தை இங்கு வழங்குவதற்காக இப்பொழுது உங்களுடன் இணைந்திருக்கிறார் ஐயா ஸ்ரீதரன் ஐயா வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நன்றினை இணைய வானொலி இன்று முதல் உலகில் வளம் வருகிறது இந்த நற்றினை இணைய வானொலியில தினந்தோறும் இரவு எட்டு முதல் ஒன்பது மணி வரை ஒரு மணி நேரம் நிகழ்ச்சிகள் வழங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் இல்லீங்களா ஆமா சார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பாளர் இதுல வந்து நிகழ்ச்சிகளை வழங்குறாங்க நான் வந்து ஆக்சுவலி தேர்ஸ்டே வந்து வியாழக்கிழமை சார் வியாழக்கிழமை எவ்ரி தேர்ஸ்டே என்னோட ப்ரோக்ராம் வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எயிட் டு வந்து நம்ம நற்றினை சாரல்ல வந்து ப்ரோக்ராம் கொடுக்கலாம் இருக்கேன் சார் என்ன மாதிரி நிகழ்ச்சிகள் நீங்க வழங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கீங்க நான் வந்து ஆக்சுவலி மிக்சடா இருக்கலாம் அப்படின்னு கோர்ட்டு மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாபிக் எடுத்துட்டு பண்ணலாம் அப்படிங்க இப்ப வந்து மொழி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு மொழி சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுத்துட்டு அதுக்கு அதுக்கு சம்பந்தமான பாடல் தமிழ் தமிழ் இசை பாடல்களை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இதை எடுத்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிறது வித்தியாசம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான நிகழ்ச்சிகள் நீங்க கொடுக்க போறீங்க ஆமா ஆமா வந்து ஒரு இருக்கும் அப்படிங்க தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா மொழி சம்பந்தமான பாடல்கள் அப்புறம் வந்து உயிரிழத்து அப்படின்னு சொன்னோம் உயிரெழுத்து சம்பந்தமான பாடல்கள் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாபிக எடுத்து வச்சு அத பத்தின இன்ஃபர்மேஷன் பிளஸ் ஏதோ ஒரு பாடல் அது சம்பந்தமான பாடல்களை வந்து செலக்ட் பண்ணி நம்ம உங்களுக்கு வந்து இது மாதிரி ஆர்ஜியாக பணியாற்றி இருக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்குங்களா இல்ல சார் நீங்க எனக்கு அந்த புது வகையான எனக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்கள் பணி வாழ்த்துக்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு இது ஒரு கடினமான பணியாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இருக்கும் ஆக்சுவலி இது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும் அப்படிங்கறதுனால இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதனால வந்து கடினமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்மளோட வாழ்க்கை டெய்லி தினசரி இதுல வந்து இதுவும் ஒரு பார்த்தா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோட இது பண்ணிருக்கேன் சார் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் வித்தியாசமான அனுபவமா இருக்கும் ஐயா நீங்க இதுல நிகழ்ச்சிகள் வழங்குறீங்க நீங்க என்ன பண்ணிட்டு உங்களை பற்றி ஒரு அறிமுகம் கொடுங்க நீங்க எங்க இருக்கீங்க என்ன பண்ணிக்கிட்டு உங்களுடைய பணி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் ஆக்சுவலி வந்து நான் படிச்சது எல்லாமே வந்து தமிழ்நாடுல ஈரோடு ஓகே ஈரோடுல தான் படிச்சது எல்லாமே இப்ப வந்து கொஞ்ச நாள் வந்து நான் கோயம்புத்தூர்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நான் இங்க வந்து மேங்களூருக்கு வந்தேன் நானு கர்நாடகால வந்து மேங்களூர்ல வந்து ரிஃபைனரி ஒண்ணு இருக்கு மேங்களூர் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பிஎஸ்சி வந்து அதுல வந்து நான் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் இங்க வந்த மேங்ளூருக்கு அன்னையில இருந்து ஒரு இயர்ஸ் நான் இங்க மேங்களூர்ல தான் இருக்கேன் நானு உங்களுக்கு தமிழின் மீது அதிகப்படியான ஆர்வம் உண்டுங்களா ரொம்ப என்னக்கு தமிழ் பிடிக்கும் இணையதளத்துல நீங்க என்ன நிகழ்ச்சிகள் வழங்கிக்கிட்டு இருக்கீங்க தமிழ் இணையதளத்துல வந்து நட்டினை இணையதளத்துல வந்து அறிவம் அஞ்சல் தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து வாரம் புதங்கலம் வந்துட்டு இருக்கேன் நற்றினைக்காக அப்படிங்கறத விட உலக தமிழர்களுக்காக ஒதுக்கி இருக்கீங்க இப்ப இந்த நிகழ்ச்சி வழங்குறது மூலமா உங்களுடைய பணியில ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா அந்த பாதிப்பு ஏற்பாடாதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட நேரத்தை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும் நான் வாரத்துல ஒரு நாள் தான் பண்ண போறோம் ஒரு நாள் பண் ம்னேஜ்ம பண்ண முடிய அப்படிங்குற வாரத்துல ஒரு சரி ஒரு நாள் ஒரு மணி நேரம் தான் பண்ண போறேன் வியாழக்கிழம எட்டு டு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை உங்களுக்கு உலக தமிழ் சேவைக்காக இருக்கு வாழ்த்துக்களை பண்ண முடியும் அதாவது இன்னைக்கு தமிழ்ல வந்து பார்த்தா நிறைய இணைய வானொலிகள் வந்து எக்கச்சக்கமா இருக்குது ஆமா சார் அப்படி இருக்கும்போது இந்த நட்டினை இணைய வானொலி அப்படிங்கறது இது மூலமா சிறப்பாக ஏதாவது செய்யலாம் எதிர்பார்க்குறீங்க நாம இந்த ப்ரோக்ராமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கு அதாவது ஒருத்தரே கொடுக்கறதில்ல இது ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் வந்து நாம இது பண்ணது வந்து ஒருத்தரே கொடுக்க போறது இல்லை ஏழு வித்தியாசமான பேர் வந்து தினசரி கொடுக்கறதுனால ஏழு பேர்த்துக்கு ஏழு விதமான அப்படிங்குறதுல எனக்கு ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு ஒருத்தரை அதாவது வாரம் வாரம் ஒருத்தரை பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரே சீக்வன்ஸா போயிட்டு பட் ஏழு டிஃபரண்ட் பீப்புள் பண்றதுனால கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு வித்தியாசமானதுல கண்டிப்பா போகுது நற்றினை வானவில் நெற்றினை வானவில் சொல்லாம கண்டிப்பா சார் கண்டிப்பா சொல்லலாம் ஏழு அதாவது ஏழு நாளுக்கு ஏழு பேர் ஒரு மணி இது வந்து இப்ப வந்து நம்ம ஒரு மணி நேரம் நம்மளோட பர்மிட் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு எக்ஸ்டென்ட் பண்ணலாம் இல்லாசி நம்ம இன்னும் போகும் போது நம்ம லைவ் ப்ரோக்ராமா கூட பண்றதுக்கு வந்து நம்ம பண்ணலாம் கண்டிப்பா ஏன்னா நேர்களுடைய ஆர்வத்திற்கு ஏற்ப நேயர்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கே கண்டிப்பா நேயர்கள் வந்து விரும்புவாங்க கூடிய விதத்திலும் அமைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளின் மூலமாக ஆமா இன்ட்ரெஸ்டிங் ஆனா இதா இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா வந்து நேயர்கள் வந்து கண்டிப்பா இதை வந்து கேட்காம விட மாட்டாங்க கண்டிப்பா கேட்பாங்க அப்ப உலகம் வந்து எட்டு மணிக்கு எல்லாருமே உலக தமிழர்கள் அனைவரும் நற்றினை வானொலியை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இன்றுல் ஒரு சாதாரணர் ஆர்ஜி ஸ்ரீதராக பரிணமிக்கிறார்க்கே நட்டனை இணைய வானொலி மூலமா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே சமயத்துல ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் முதல் நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு ஒரு விருப்பமான பாடல் சொல்லுங்களேன் இப்ப இன்றைய முதல் நாளாக உங்களுடைய பாடலை நம்ம ஒளிபரப்பலாம் கண்ண காட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்க அப்படிங்கற ஒரு படத்துல வந்து ஒரு பாட்டு இருக்கு சார் அந்த பாட்டு பாருங்க போதும் என்ன கேட்டு போதும் பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு அந்த பாட்டு சூப்பர் சூப்பர் நல்லா அருமை அழகா அனைவரும் கேட்டுப்பாங்க இனி தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமை உங்களுடைய குரலுக்காக நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம் நன்றி வித்தியாசமான ப்ரோக்ராமோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி ஐயா நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா சார்